ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம மெய்யன்பர்களே சாஸ்திரங்கள் நான் யார் இந்த உலக வாழ்க்கைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என் குறிக்கோள் என்ன அதனை அடையும் உபாயங்கள் என்ன என்பது பற்றி நமக்கு உபதேசிக்கின்றன சாதகனின் ஸ்வரூபம் சாத்தியங்கள் சாதனங்கள் இவைகளை உபதேசிப்பதே சாஸ்திரங்களின் நோக்கமாகும் சாஸ்திரங்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழும் அறிவை நமக்கு அருள்கின்றன எனவே அவை பிரமாணங்கள் எனப்படுகின்றன பிரமா என்றால் அறிவு அணம் என்றால் கருவி பிரமாணம் என்றால் அறிவை தரும் கருவி இந்திரிய விஷயங்களை பற்றிய அறிவை இந்திரியங்கள் தருவது போல சாஸ்திரங்கள் நமது எண்ணம் சொல் செயல்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமென்ற அறிவை கொடுக்கின்றன வாழ்க்கையின் குறிக்கோள்களை நமக்கு தெளிவாக உபதேசிக்கின்றன குறிக்கோளை அடைவதற்கான நெறிமுறைகளையும் தெளிவாக தெரிவிக்கின்றன நான் யார் என்கின்ற உண்மையையும் எனக்கு தெளிவாக கூறுகின்றன கண்ணுடையர் என்பவர் கற்றோர் கற்பவை கற்க கஷடரக் கற்க அதற்குத்தக நிற்க சாஸ்திரங்களில் ஸ்ரத்தை மிக முக்கியமானது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் என் வாழ்க்கைக்கு உண்மையான பயனை கொடுக்கக்கூடியவை சாஸ்திரங்கள் கூறுபவற்றை என்னுடைய சுயபுத்தியால் தானாகவே தெரிந்து கொள்ள முடியாது சாஸ்திரங்களின் கருத்தை எந்த பிரமாணத்தாலும் நீக்கவும் முடியாது அவை காலங்காலமாக சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன மிகுந்த பயனையும் வழங்கி நம்பினார் கெடுவதில்லை இந்திரியங்களை பிரமாணமாக கொண்டு வாழ்வதை காட்டிலும் சாஸ்திரங்களை பிரமாணமாக கொண்டு வாழ்வதுதான் உயிர்களாகிய நமக்கு சிறந்த நன்மையை தரும் ஆன்மீக சாதகர்கள் சாஸ்திரங்களில் எப்பொழுதும் ஸ்ரத்தையுடையவர்களாயிருக்க வேண்டும் ஸ்ரத்தாவான் லபத்தே ஜானம் அஸ்ரத்ததானகா வினஷ்ய சாஸ்திரத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாதவன் அமைதியில்லாமல் துன்பப்படுவான் என்கிறது சாஸ்திரம் எதை நன்கு நம்ப வேண்டுமோ அதை நம்ப வேண்டும் நம்புதல் என்னும் சொல்லை காட்டிலும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளுதல் என்ற சொல் மிகவும் சிறந்தது ஆன்மீக சாதகர்கள் முதலில் வளர்த்து கொள்ள வேண்டிய குணம் சாஸ்திர விஸ்வாசம் குரு வாக்கிய விஸ்வாசம் சாஸ்திரத்தினிடத்திலும் சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற ஆச்சாரியரிடத்திலும் பரிபூர்ண விஸ்வாசம் அவசியம் ஸ்ரத்தாவான்களாக ஸ்ரத்தை உடையவர்களாக விளங்குவோமாக ஸ்ரத்தையின் பெருமையையும் அவசியத்தையும் பயனையும் அருமையையும் வேதம் போற்றி புகழ்கிறது காலையில் ஸ்ரத்தை உடையவனாக நான் இருப்பேனாக மதிய வேளையில் ஸ்ரத்தை உடையவனாக நான் ஸ்ரத்தாதேவியை நான் வணங்குகிறேன் ஸ்ரத்தையினால் சாஸ்திரமானது ஆழ் மனதிற்கு செல்கிறது ஞானம் வாழ்க்கைக்கு ஒளி நிறைந்த வழிகாட்டுகிறது ஸ்ரத்தையினால் உள்ளத்தில் அமைதி ஓங்குகிறது ஸ்ரத்தையை ஆழ்ந்து தியானிப்போமாக ஸ்ரத்தை நம்மிடம் மிளிரட்டும் அறியும் ஆற்றலை சிந்திக்கும் ஆற்றலை ஸ்ரத்தையோடு சாஸ்திரங்களில் இணைத்துக் கொள்வோமாக சுய சிந்தனை எனப்படும் கண்களை உடைய நாம் சாஸ்திரங்களாகிய கண்ணாடியில் நம்மை பார்த்து திருத்தி அமைத்துக் கொள்வோமாக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்